அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஐயப்படா அது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல் ஐயத்திற்கு இடமின்றி உள்ளத்தில் உள்ளதை குறிப்பால் உணர்ந்து கொள்பவனை தெய்வத்திற்கு நிகராக கொள்ள வேண்டும் உடம்பு முதலியவற்றால் தெய்வத்திற்கு நிகராக இல்லாவிட்டாலும் பிறர் நினைப்பதை அறியும் தெய்வத்தன்மை கொண்டவனை தெய்வமாகவே கருத வேண்டும் பொதுவாக கண் இமைத்தல் கால் நிலம் தோய்தல் நிழல் விடுதல் வியர்த்தல் கண்ணி அதாவது பூமாலை வாடுதல் அதில் வண்டுபடிதல் கூரை ஆடை மாசுறுதல் முதலிய மக்களுக்கே நிகழ்கின்றன தேவர்களுக்கு இவை நிகழ்வதில்லை எனவே தேவர்களும் மக்களும் உடலால் ஒன்றாக மாட்டார்கள் ஆனால் தேவரை போன்று பிறரது உள்ளத்தில் உள்ளதை அறியும் தன்மையை உடைய மனிதனை தெய்வத்துக்கு நிகராக கொள்ளலாம் என்பது கருத்து மகாகவி பாரதியார் கண்ணன் என் சேவகன் பாடலில் பின்வருமாறு கூறுகிறார் இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் கண்ணன் என் அகத்தே கால்வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய் செல்வம் இள சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளிசேர் நலமனைத்தும் ஓங்கி வருகின்றன கான் அதாவது கண்ணனால எனக்கு தெய்வீகத்தன்மை வந்து கொண்டிருக்கிறது என்பது கருத்து பதவரை பார்க்கலாம் அகத்து ஒருவனுடைய உள்ளத்தில் உள்ளவற்றை ஐயப்படா அது ஐயப்படாதுன்னு அர்த்தம் அது இலக்கண விதினால ஐயப்படா அது சந்தேகத்திற்கு இடமின்றி உணர்வானை நிச்சயமாக உணர்ந்து கொள்ளக்கூடியவனை அவன் மனிதனாக இருந்தாலும் தெய்வத்தோடு ஒப்ப அவனை தெய்வத்திற்கு நிகராக குழல் ஏற்றுக்கொண்டு நன்கு மதிக்க வேண்டும் ஒருவனுடைய உள்ளத்தில் உள்ளவற்றை சந்தேகத்திற்கு இடமின்றி நிச்சயமாக உணர்ந்து கொள்ளக்கூடியவனை அவன் மனிதனாக இருந்தாலும் அவனை தெய்வத்திற்கு நிகராக கருதி நன்கு மதிக்க வேண்டும் நன்கு குறிப்பறிபவன் இறைவனுக்கு நிகராக மதிக்கப்படுவான் என்பது கருத்து அகத்து மனமார்ந்தனிதனேந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு